அவர் அந்த இடத்தை விட்டு புறப்படும் வரை எதுவும் அவருக்கு தீங்கிழைக்காது என்று நபி அலிஹிவசம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஏழு பூஜ்யம் எட்டு துவாவின் பொருள் அல்லாஹுவின் முழுமையான வார்த்தைகள் மூலம் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் பாதுகாப்பை தேடுகிறேன்